அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹக்குஹானுத் தாலா சூரத்துன்னூருடைய ஐம்பத்தி ஆறாவது திருவசனத்தின் ஊடாக தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில விடயங்களின் பக்கமாக எங்களை இழுத்துச் சொல்லுகிறான் அதாவது தீனுல் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமைதான் தொழுகை ஜக்காத்து அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிப்படுவது இந்த மூன்று விடயத்தையும் ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சுஹானஹு தாலா பல இடங்களில் சொல்லி இருக்கிறான் அதே போன்று இந்த சூரத்து நூறுடைய இந்த ஆயத்திலும் அல்லாஹ் இதை வலியுறுத்துகிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் எகாமத்து சலா தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகையை அழகுபடுத்துவது தொழுகையை சரிவர தொழுகையை ஜமாத்துடன் என்று சொல்லி பல வகையான அர்த்தங்கள் கருத்துக்கள் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று ஜக்காத்தையும் நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லக்கூடிய வாரத்தை ஜகாத்தை கொடுங்கள் ஜக்காத்தை பங்கிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தையும் அல்லாஹ் சுபஹானிவிட்டு மூணாவது சொல்லுகிறான் ரசூல் அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபட்டு ஜகாத்தையும் நிறைவேற்றி தொழுகையையும் நீங்கள் நிலைநாட்டினால் அல்லாஹ் சுபஹானுத்தலா சொல்லுகிறான் அதன் மூலமாக நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் உங்களுக்கு ரஹ்மத்து உண்டாகும் அருள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய கருத்தை இங்கே அல்லாஹ் சுஹானு தலா சொல்லுகிறான் இந்த ஆயத்தை மையமாக வைத்து நாங்கள் உற்று நோக்கும் பொழுது தீனுல் இஸ்லாத்தில் தொழுகை என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான இடத்தை வகுத்திருக்கிறது உலகத்தில் அல்லாஹ் சுபானஹு தாலா தொழுகையை எங்களுக்கு மட்டும் விதியாக்கவில்லை உலகத்தில் எங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் கூட தொழுதிருக்கிறார்கள் தொழுகையின் பக்கமாக அழைத்திருக்கிறார்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கதைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒன்றில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அதில் ஏற்படக்கூடிய குறைபாடு அது உம்மத்துடைய உம்மத்துடைய குறைபாடாக இருக்கும் உம்மத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நெருக்கடிகளுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் என்ப என்பவைகளும் ஹதீஸ் குரான் மிக தெளிவாக எங்களுக்கு கொண்டிருக்கிறது எனவே தான் பதிமூணு வருட கால நபித்துவ பணியில் அல்லா சுபான ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு முதல் முதலாவதாக விதியாக்கிய ஒரு கடமை இருக்கும் என்றிருந்தால் அது தொழுகைதான் இதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் தொழுகையைத்தான் அல்லாஹ் முதலாவது கடமையாக்கினான் தொகைதுக்கு பிறகு ஏகத்துவத்துக்குப் பிறகு அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருமைப்பாட்டில் நாங்கள் உறுதியானதுக்கு பிறகு அல்லாஹுவினால் விதியாக்கப்பட்ட முதலாவது கடமை தொழுகை என்பதில் எங்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து கிடையாது அதே நாளை கயாமத்துடைய நாளையில் முதல் முதலாக எங்களத்தில் விசாலிக்கப்பட இருப்பதும் எங்களுடைய தொழுகையை பற்றித்தான் உங்களுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தது வெறுமனை அசைவுகளாக மாத்திரம் இருந்ததா அதில் உள்ளச்சம் இறையச்சம் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோ அல்லாஹுடன் சம்பாசனை செய்கிறேன் என்ற உணர்வு எத்துணை வீதம் எனக்கும் உங்களுக்கும் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுபானா எங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இந்த கட்டத்தில் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் தொழுகையை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டால் குரானுடைய ஆரம்பத்திலேயே குரானுடைய ஆரம்பத்திலேயே இந்த பத்தி கலைகிறான் இதுல எந்த சந்தேகமமும் இல்ல சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த குரான் வழிகாட்ட மாட்டாது நீங்கள் முதலாவது குரானை நம்ப வேண்டும் அது ஒரு வேதம் இந்த குரான் இருக்கிறதே அல்லாஹுடைய ஒரு இறைநூல் இறைவனின் மூலமாக எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கிதாபு ஒரு வேதம் இதுல அல்லாஹ் சொல்லுகிறான் லா ரெய் பபி எந்த சந்தேகமும் கிடையாது இதை நான் பாதுகாத்திருக்கிறேன் கயாமத்து வரைக்கும் இதை நாங்கள் பாதுகாப்போம் இதுல யாருக்கும் எந்த ஒரு குறையையும் எந்த ஒரு ஒரு எந்த ஒன்றையும் இதில் அவர்களுக்கு செய்ய முடியாது இதை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் லாரை பஃ இதுல எந்த சந்தேகமும் இல்லை இதை சொல்லிவிட்டு குரானுடைய கடைசி ஆயத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் சுபஹான ஆரம்பித்த அல்லாஹ் குரானை கொண்டு முடிக்குகிறான் சுரத்து நாசை கொண்டு முடிக்கக்கூடிய கட்டத்திலும் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹுடத்தில் நீங்கள் காரமானம் தேடுங்கள் இலாஹின் இருந்து மனிதர்களுடைய அல்லாஹ் மனிதர்களுடைய அல்லாஹ் மனிதர்களுடைய அரசன் அல்லாஹ் மக்களுடைய ரப்பிடம் இருந்து நாங்கள் பாதுகாப்பு திடுகிறோம் இதை விட்டு பாதுகாப்பு அனாவசியமான சந்தேகங்களை ஏற்படுத்தி மக்களை குழப்பத்துக்குள்ளாக்கக்கூடிய அந்த தீங்குகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு திட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானுடைய முடிவில் அல்லா சொல்லுகிறான் ஆரம்பத்தில் சொன்னான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த குரான் நிச்சயமாக வழிகாட்டவும் மாட்டாது இதை எல்லா சொல்லிவிட்டு கடைசியாக குரானை முடிக்குகிறான் குரானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான் ஆறாயிரத்தி அறுநூத்தி கொண்ட நூத்தி பதினாலு கொண்ட இந்த குரானை அல்லாஹ் சுஹானு தாலா முடிக்கக்கூடிய கடைசியாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாவிடத்தில் காரமானம் தேடுங்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் அல்லாஹ் நீங்கள் ஒன்பதுக்கு பாதுகாப்பை வேண்டி நில்லுங்கள் எதை மட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் வெறுமனை அல்லா என்று மட்டும் சொல்லவில்லை சொல்லுகிறான் மலைக்கின் சொல்லுகிறான் இலாகின் நாள் மனித கோடிகளின் ரப்பு மனித கோடிகளின் அரசன் மனித கோடிகளின் இறைவன் இவனிடத்தில் அல்லாவிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் மின் ஷர் வஸ்வாஸ் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த வசுவாசிகளை விட்டும் அந்த சந்தேகங்களை விட்டும் இவைகளை விட்டும் பாதுகாப்பு திடுங்கள் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லி அல்லாஹ் சுபஹான் குரான் கடைசி ஆயத்தில் சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை முதலாவது குரானுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் இதிலே நீங்கள் சந்திக்கப்படக்கூடாது இரண்டாவது சொல்லுகிறான் ஹுதல் முத்தகீன் இந்த குரான் நிச்சயமாக வழிகாட்டும் இந்த குரான் நிச்சயமாக வழிகாட்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் நேர்வழிக்கு நேர்வழிக்காக வேண்டித்தான் இந்த குரானை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் யாருக்கு தெரியுமா வழிகாட்டும் இது இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் குரான் சொல்லுகிறது சமவான் அல்லது குரான் ரமவானுடைய அந்த சங்கையான மாதத்தில் தான் இந்த குரானை நாங்கள் இறக்கி வைத்தோம் ஒரு லைலத்துடைய இரவில் தான் இறக்கி வைத்தோம் ஒரு முபாரக்கான இரவில் இறக்கி வைத்தோம் முபாரக்கா ஒரு பரக்கத்தான ஒரு சங்கையான இரவில் இதனை இறக்கி வைத்தோம் எதற்காக இறக்கி வைத்தோம் என்றால் இது மனித கோடிகளுக்கு மனித சமூகத்தினுடைய நேர்வழிக்காக வேண்டி மனிதர்கள் இதைக் பெற வேண்டும் அதற்குத்தான் நாங்கள் இருக்கி வைத்தோம் தெரியும் இறையம் நிறைந்தவர்கள் ஒருமைப்பாட்டை விசுவாசம் கொண்டவர்கள் குரான் உடைய குரானை சந்தேகம் கண் பார்க்காமல் குரானை விசுவாசம் கொண்டவர்கள் அவர்களுக்குத்தான் இந்த குரான் வழிகாட்டும் முத்தக்கையுங்கள் என்றால் யார் இப்பொழுது ஒரு பிரச்சினை உருவாகிறது உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டார்கள் நான் மோசமானவன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் ஈவான் இருக்கிறது நான் ஒரு என்ன போல் ஒரு தக்குவாதாரி இல்ல என்று தான் எல்லாரும் சொல்றாங்க அல்லா சுபான தக்குவாவுக்கு வரைவிளக்கணம் சொல்ல விடாமல் அவனாகவே வரைவிளக்கணம் சொல்லுகிறான் தக்குவா என்றால் என்ன தக்குவா என்றால் என்ன முதலாவது சொல்லுகிறான் அல்லூ நபில் மறைமுகமான விடயங்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் இந்த மறைமுகம் என்று சொல்லும் பொழுது கண்ணுக்கு தென்படாதது மட்டுமல்ல மறைமுகமானது புத்திக்கு மறைமுகமானது காதுக்கு கேட்காதது மறைமுகமானது சுவானமா நூற்றுக்கணக்கான விடயங்களை அல்லா மனிதனுடைய புத்தியால கற்பனை செய்ய முடியாம வைத்திருக்கிறான் வட்டி எடுப்பவர்களுடைய பணத்தில் குறைவு ஏற்படும் சதகா தர்மம் செய்யக்கூடிய மக்களுடைய பணத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் அது இன்க்ரீஸ் ஆகுது அதை கூட்டுகிறான் அதை வளர்க்குகிறான் என்று சொல்லி குரான் சொல்லுகிறது இதை எந்த கல்குலேட்டர் அடித்து பார்த்தா விளங்கும் ஆனால் இது ஒரு விசுவாசம் இதொரு நம்பிக்கை வட்டியில பேத்து கையை வச்சா ஞாபகத்துல வச்சிருக்கோங்க எந்த குடும்பத்துக்காக வேண்டி எந்த குழந்தைகளுக்காக வேண்டி இந்த பணத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு இந்த பணம் போய் சேர மாட்டாது உண்டு அப்படி சேர்ந்தாலும் அந்த பணத்தை வைத்து குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும் குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும் வட்டியை கொண்டு ஹராமான முறையில் ஏமாற்றி மாறுபாடு செய்து கலப்படம் செய்து துரோகம் செய்து அன்புக்குரிய சகோதரர்களை பொய் சத்தியம் செய்து நாங்கள் பணத்தை உழைத்து சம்பாதிக்கிறோம் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய பார்வையில் பணம் கூடுவதை போன்று தென்படும் அல்லா சொல்லுகிறான் அல்லதீனமானவர்களைக் கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் நாங்கள் மறைமுகமானதை நம்புகிறோம் என்ற கண்ணுக்கு முன்னால இந்த ஹராமான முறையில் முறைகேடான முறையில் பணத்தை திரட்டும் பொழுது பணத்தை சம்பாதிக்கும் பொழுது பணம் கூடுது போல தென்படுகிறது அல்லா சொல்லுகிறான் பணம் கூடுதில் அழித்து விடுவேன் இந்த பணத்துக்கு குறை வரும் இந்த பணம் இல்லாமலாகிவிடும் சகோதரர்களே அல்லதின மறைமுகமானவைகளை நம்புங்கள் மறைமுகமானவை நம்புங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தென்படாத கபறு மட்டுமல்ல கண்ணுக்கு தென்படாத மஹருடைய மைதானம் மட்டுமல்ல கண்ணுக்கு தென்படாத நரகம் சோர்க்கம் மட்டுமல்ல கண்ணுக்கு தெரியாத மனிதனுடைய உடம்பு இருக்கக்கூடிய உயிர் மட்டுமல்ல புத்திக்கு மறைமுகமானது புத்திக்கு படாததும் மறைமுகமானதே எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரே அவர் என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால நான் அவரிடத்துல போய் சொல்லுகிறேன் நீங்க நீங்க எதற்காக வேண்டி என்ன தப்பாக நினைத்து எனக்கு அநியாயம் செய்தீர்களோ அதை நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன் அவர் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் நாங்கள் அவருக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரியாக மாறிவிடுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே இதை புத்தி சொல்லும் என்ன தெரியுமா இப்படியும் கேவலமாக வேண்டுமா இப்படியும் கேவலப்பட வேண்டுமா ஒத்தன் அடிச்சத்துக்கு பிறகே நாங்கள் போய் அவன் தன்னிப்பு கேட்க வேண்டுமா நாங்க அவருக்கு அதியா கொடுக்க வேண்டுமா நாங்கள் அவரை சேர்ந்து வாழ வேண்டுமா அவர்கள் ஒதுக்கினாங்க நாங்க ஒதுங்கி போக வேண்டியது தானே நாங்கள் ஏன் சேர்ந்து போக வேண்டும் ஆனால் சொல்றாங்க சேர்ந்து வாழே அவங்க ஒதுங்கி போறாங்களா நாங்க சேர்ந்து போம் அவங்க சலாம் சொல்ல இல்லையா நாங்கள் சலாம் சொல்லுவோம் அல்லதினூன் இது மறைமுகமானவர்களை என்று சொல்லவில்லை நிலைநாட்டுவது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுவார்கள் என்று சொல்லி குரான் சொல்ல இல்லாம செவ்வனே அழகுபடுத்தி அதை தொழுது காட்டுவார்கள் மூணாவது சொல்லுகிறான் நாங்கள் அவர்களுக்கு எவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோமோ உலகத்தில் எங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணை திறமைகளும் அத்துணை செல்வமும் எங்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளும் இது எங்களுக்கு சொந்தமானது அல்ல குரானுடைய ஆரம்பத்திலேயே அல்லா சொல்லிவிட்டான் நாங்கள் எவைகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோமோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் நற்கர்மங்களுக்காக வேண்டி அது ஃபரவாக இருக்கலாம் சுண்ணத்தாக இருக்கலாம் முஸ்த இருக்கலாம் நல்ல விடயங்களுக்காக வேண்டி அந்த பணத்தை அவர்கள் செலவழித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி அல்லா சுகையுடைய ஆரம்பத்திலேயே வலியுறுத்திவிட்டான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்லாஹ் தன்மைகளை பற்றி குரானில் பேசக்கூடிய கட்டத்தில் ஒவ்வொரு இடத்திலும் அல்லா ஒவ்வொரு வகையாக பேசுகிறான் குரான் சொல்லுகிறான் உலகத்தில் இந்த கும்பத்தில் எல்லாரும் பார்க்கிறாங்க நாங்கள் நலவு செய்ய வேண்டும் நல்லத செய்ய வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நல்லது எங்க இருக்கிறது நல்லது எங்க இருக்கிறது நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லதல்ல உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்த இது நல்லம் அது நல்லம் இதுதான் பெஸ்ட் இதுதான் குட் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான் என்று நல்லதின் பக்கமாக முண்டி எடுத்துக் கொண்டு போறாங்க அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நல்லதுகளுக்கு முன்னால செய்ய ஒரு நல்லது இருக்கிறது அதை நீங்க பாங்கோ லைசல் பிர் அல்லா சொல்றீம் அதாவது மேற்கின் பக்கமாக கிழக்கின் பக்கமாக நீங்க முகத்தை நீங்க முதலாவது வாங்கோ வலா கிண்ணல் பிர் உலகத்தில் நல்லது என்ன தெரியுமா பிர் என்ன தெரியுமா மண் ஆமனவில்லா அல்லாஹாவை கொண்டு விசுவாசம் அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொள்ளுவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவது மட்டுமல்ல அவனுடைய கொண்ட்ரோல்லான் நான் இருக்கிறேன் அவனுடைய கொண்ட்ரோல்லான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவன் மட்டும்தான் தெய்வம் அவன் மட்டும்தான் அல்லாஹ் வேற இறக் கொண்டு கொண்டுமாக மாட்டாது என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு வர வேண்டும் அபூஜைகளுக்கும் இந்த நம்பிக்கை இருந்துச்சு அவன்கிட்ட கேட்டாங்க இந்த வானத்தை படைச்சது யாரப்பாண்டா அவனும் சொல்லுவான் அல்லாத்தான் படைச்சான் அல்லாத்தான் படைச்சான் உலகத்துக்கு ஜாஹிலியா காலத்து மக்கள் முன்வைத்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மண் ஆமணவில்லா கிண்ணல் ஆமனவில் சிந்தனை முக்மீங்களே எங்களுக்கும் மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோலுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் இதான் நாங்கள் மறுமை நாளை நம்பியவர்கள் மவுத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை விசுவாசம் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் கபருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வாழ்க்கை ஆரம்பமாகிறது ஹஜரத் ரசூல் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் ஆதம் அலேஹி வசலாம் தொடக்கம் இந்த வினாடி வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் மௌத்தாகிவிட்டார்களோ மரணித்து விட்டார்களோ அவர்கள் கபருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கபருடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறார்கள் முகமதுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் கூட கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வாழ்வு நிச்சயமற்றது மௌத்தாகத்தான் வந்த யாரும் நீக்க மாட்டாங்க நீங்க யாரை வேணுமென்றாலும் யாரை வேணுமென்றாலும் விரும்பிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து ஆக வேண்டும் நீங்கள் எதை வேறுபெண்டாலும் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தேடக்கூடிய செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய எதையும் உழைத்துக் கொள்ளுங்கள் அவைகளை விட்டு விட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் வீடுகளை கட்டிக் கொள்ளுங்கள் இருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தப்படுவீர்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் அதற்கு பிறகு நிரந்தரமான சுவர்க்கம் எங்களுடைய சொந்த அப்படி இல்லை என்றால் உலகத்தில் இருப்பிடமாக அந்த நடவடிக்கைகளிலும் சொன்னார்கள் பற்றி எல்லா இடத்திலும் அல்லாஹுவை பற்றி சொன்னால் மர்மை நாளை பற்றி சொல்வார்கள் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளி வாயிலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றி குரானில் சொல்லும் பொழுது அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களும் மர்மை நாளை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களும் தான் பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் மருமை விசுவாசம் நான் அல்லாவுடத்தில் போய் பதில் சொல்ல வேண்டும் அல்லாவிடத்தில் போய் நான் சப்மிட் பண்ண வேண்டும் சுபகான் உலகத்தில் என்ன சம்பாதித்தேன் எப்படி செலவழித்தேன் என்ன படித்தேன் படித்த இல்லை கொண்டு அறிவை கொண்டு என்ன செய்திருக்கிறேன் சுபஹான் அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளை பற்றி கேட்கப்படும் அல்லாஹ் குரானில் நாலு கயாமத்தை பற்றி சொல்லியிருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பள்ளி வாயிலுடைய நிறுவாய்களை பற்றி சொல்லும் பொழுதும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களை நினைச்ச மூப்புல எதையும் இமாம விளக்கிறதுக்கும் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் பள்ளியனுடைய மாசினாக்கு நீங்க ரிசைன் லெட்டர் கொடுத்து நீங்க போங்க சொல்றதுக்கும் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் நான் அல்லாவிடத்துல பதில் சொல்ல நான் செய்வது சரிதானா நான் செய்வது நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும் இதே போலத்தான் ஹதீசுகளை பரட்டி பார்க்கும்பொழுது சொன்னாங்க நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா சொல்லாவுடைய தெரியுமா சாத்தியமாகும் அல்லாஹுடைய அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதும் மீதும் நாளே மறுமை நாளையத்தில் நான் மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நான் பதில் சொல்ல என்ற அச்சம் பயம் ஈமான் யாருக்கு இருக்குமோ அவர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எண்ணிய சங்கைப்படுத்த வேண்டும் அவரை கௌரவப்படுத்த வேண்டும் சொல்றாங்க கயாமத்துடைய விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்கு சொல்றாங்க நீங்க என்ன செய்யும் தெரியுமா அல்லாவுக்காக வேண்டி நாளை மறுமை நாளையில் இந்த விருந்தாளியை பற்றியும் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான் அதற்காக வேண்டி இந்த விருந்தாளியை எண்ணியப்படுத்துங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் பிறர் என்று சொன்னால் நலம் என்று சொன்னால் ஒன்றே அல்லாஹாவை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது மறுமை நாளை நம்புவது மணக்குமார்களை விசுவாசம் கொள்ளுவது அல்லாஹுடைய வேதத்தை நம்புவது சந்தேகம் இல்லாத கிதாபுகள் பொய்க்கு இடம்பாடில் இதுதான் குரானின் நம்பிக்கை குரானின் மீதுள்ள நம்பிக்கை தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ துணை விடயங்களும் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜி இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்பம் எதைத்தான் பேசினாலும் அது குரானுக்கு மாற்றமானதாக இருக்கின்றால் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை உண்மையை குரான் ஏற்கனவே சொல்லிவிட்டது நீங்கள் அதை சொல்லித்தான் ஆகுவீர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரே குரானின் மீதும் வேத நூல்களின் மீதும் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் இதே போன்றுதான் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான் நபி ஏன் நபிமாறுகளின் நம்பிக்கை உலகத்தில் நபிமாறு மீது எப்படி நம்ப வேண்டும் அவர்களுடைய அவர்களின் மீது இருக்க வேண்டும் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒருவரை ரோல் உதாரணிக்க வேண்டும் என்னுடைய உதாரண யார் நான் யாரை போல் ஆக வேண்டும் நபிமாறு அல்லா குரானில் சொல்லியிருக்கிறான் பொறுமை காக்க வேண்டுமா அதற்கொரு நபியை அல்லா சொல்லுகிறான் மன்னிக்க வேண்டுமா அதற்கு நபியை எல்லா சொல்லுகிறான் விட்டுக் கொடுக்க வேண்டுமா அதற்கு ஒரு நபியை காட்டியிருக்கிறான் குழந்தைகளை வளர்க்க வேண்டுமா அதற்கு ஒரு நபியை நபிமாறுகளை எங்களுக்கு உதாரண புருஷர்கள் இன்றைக்கு நாங்கள் நபிமாறுகளுடைய வாழ்க்கையை படிக்கவில்லை சகாபாக்களுடைய வாழ்க்கையை மறந்துவிட்டோம் படிக்கவில்லை இதனால ஏற்பட்ட விளை வேண்டும் சொன்னால் எங்களுடைய ரோல் மொடல்ஸ் யாரு தெரியுமா இன்றைக்கு உலகத்தினுடைய மனித நேயங்களுக்கு முரணாக செயல்படக்கூடிய மனித நேயத்துக்கு முரணாக செயல்படக்கூடிய அந்த பாவிகளை தான் நாங்கள் எங்களுடைய நபிமாறு மீது உள்ள விசுவாசம் என்று சொன்னால் நாங்கள் நம்ப வேண்டும் நபிமாறு தான் எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் நபிமாறுகள் தான் எனக்கும் உங்களுக்கு முன் உதாரணம் அவர்களுடைய வாழ்க்கையை போல தான் என்ற வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும் கூட மக்கா மக்காவுடைய வெற்றி மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் யாரு தெரியுமா என்னுடைய சகோதரர் யூசு தான் உதாரணம் எப்படி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யூசுஃப் அலஹி சலாத்து தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள் பழிக்கப்பட மாட்டீர்கள் என்னிடத்தில் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் சொன்னாங்க ரசூதுல்லாஹி சல்லாஹாம் எனக்கு இன்றைய என்னுடைய வாழ்வுக்கு உதாரண புருஷர் ரோல் மாடல் யாரு தெரியுமா ஹதரத் யூசுப் அலஹி சலாத்து அன்புக்குரிய வேண்டும் <laughs> <laughs> இந்த குரானுடைய ஒரு ஆயத்து போதும் ஒவ்வொரு பணக்காரரும் இந்த ஆயத்தை படித்தா தண்ட பணத்தை எங்க செலவழிக்கோணும் ஏண்ட பணத்தை கொண்டு போய் எங்க கொடுக்கோணும் வாரி வழங்கோணும் அல்லாஹ் இங்க மிக தெளிவாக சொல்லிவிட்டான் இங்க மிக தெளிவாக அல்லாஹ் விவரிக்கிறான் பணத்தை செலவழிக்க தெரியாம எங்க கொண்டைத்து கொற்ற தெரியாம திருமணங்கள்ல கொண்டைத்து பணத்தை செலவழித்து நாசமாக்குறாங்க நீங்க நாசமாக்கினதுக்குப் பிறகு நல்ல பேரும் வாங்க மாட்டீங்க உங்களுக்கு வார பேரும் கெட்ட பேராகத்தான் இருக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கு முஸ்லீம் உண்மத்துக்கு மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் தொழுகையை ஹதரத் ரசூலுல்லாவுடைய தொழுகையை போலத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அறைவ செல்லமுடிய ஜகாத்தை போல சதகாவை போல நாங்கள் ஆக்கி கொண்டது போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே என்னுடைய அன்பு நண்பர்களே எங்களுடைய திருமணங்களையும் ஹதரத் ரசூல் லாஹி அழைவ செல்லமுடிய திருமணங்களை போல சாதாரணங்களாக எளிமையான திருமணங்களாக இருக்கும் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் பெரும்பான்மை ஒரு மிக முக்கியமான திருமணங்கள் வந்து வாகனங்கள் அடிக்கிறீங்க மூவாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு பங்கு ரோட்டை பண்ணி நீங்க வாகனத்தை அடிச்சா அது யாருக்கு தான் டிஸ்டர்ப்லாம இருக்கும் எங்கட ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் ரோட்டில் இல்லாம எங்கட ஹால்ல இண்டோ கார்கிங் இருக்குது எங்கட ஊருக்கு வந்து வாகனத்தை பார்க் பண்ண ஏலும் வெளியில போற ரோட்ல போற பஸ்ஸுக்கோ போற மக்களுக்கோ யாருக்கும் எந்த டிஸ்டர்ப்புல கிராமப்புறங்களும் அடிச்சு அந்த பப்ளிக் ரோட்ல நாங்க வாகனம் அடிச்சுட்டு அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு நாளைக்கு தான் இது நடக்குது பெரும்பான்மை சமூகம் அதை பொறுத்துக் கொள்வாங்க ஒவ்வொரு நாள் கேலண்டர்ல ஒரு சொகப்பழுத்து இருநூறு வாகனம் வரும் நீங்க அடிச்சு வச்சா பெரும்பான்மை சமூகத்துக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் எல்லருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் சொல்லப்பட்டிருக்க அதிசகல்ல வந்திருக்கிறது ரோட்டுடைய ஹக்க அதா செங்கோ ரோட்டிலுடைய நின்று பேசிக்கொண்டிருக்க கூடாது ரோட்ல வாகனம் பார்க் பண்றதல்ல மக்கள் நடமாடக்கூடிய அடிச்சுட்டு போனா ஒரு வாகனம் போறதல்ல ரோட் ரோட் என்ற ரெண்டு வாகனம் போகும் ஒன்று போகும் ஒன்று வரும் இதுக்கு ஏற்றத்தான் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய மதகுருமார்கள் எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் உங்களிடத்தில் வாகனம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களுடைய சமூகத்துடைய திருமணங்கள் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த திருமணங்கள் ஹால்ல நடக்குது இது வீட்டுல நடந்தா அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அது அண்டைக்கு ஒரு நாள்ல முடிஞ்சிடும் அதை கொஞ்சம் எங்களுக்கு பொறுத்துக்கொள்ள ஏலும் நீங்க ஒரு ஹால் எடுத்துக்கொண்டா இது ஒவ்வொரு நாளும் கல்யாணம் ஒவ்வொரு ஒவ்வொரு சனியும் ஞாயிறும் போயினாலும் லீவுனாலும் கல்யாணம் இதை நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ற பெரும்பான்மை சமூகம் வாய் துறந்து சொல்றாங்க எங்க செலவழித்து ஆடம்பரமான கல்யாணம் இந்த ஆடம்பரமான கல்யாணத்தினுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கு உமத்தில் ஏற்பட்டக்கூடிய தலாக் ஆடம்பரமான செலவுகள் அனாவசியமான செலவுகள் பணத்தை சம்பாதிக்கிறதில துப்புரவு குறைவோ அந்த பணத்தை செலவழிக்கிறதிலும் துப்புரவு இல்லாமல் போய்விட்டது எப்படி சம்பாதித்தோமோ அப்படித்தான் அந்த பணம் நாசமாகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்புக்குரிய சகோதரர்களே பணத்தை எங்க செலவழிக்க வேண்டும் அல்லா சொல்லுகிறான் பணத்தை கொடுக்கிறாங்க பணத்தை செலவழிக்கிறாங்க அலஹு அந்த அல்லாஹுடின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக அந்த அல்லாஹு மீது அன்பின் காரணமாக யாரும் மீது குருபா குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்க குடும்பத்துக்கு இனபந்துக்காரர்களுக்கு செலவழியுங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன் என்று நீங்க கண் வர வேண்டாம் அல்லா சொல்லுகிறான் இதுக்கு வருது இதே ஆயத்தில் பின்னுக்கு வருகிறது சொந்தக்காரர்கள் சொந்த பந்தம் ரத்தம் உறவுகள் இருக்கிறது இந்த உறவுக்கு வாப்பட சொந்தம் உம்மட சொந்தம் நிக்காக செஞ்ச வகையில சொந்தம் பொன் எடுத்த வகையில சொந்தம் மருமகன் எடுத்த வகையில சொந்தமும் இருக்கிறது பந்தமும் இருக்கிறது இந்த சொந்த பந்தத்துக்குள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தேவையானவர்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அடுத்து சொல்றோம் ஆகிட்டாரு எத்தீம்களை போலத்தான் ஆதரவற்றவர்கள் எங்களுடைய சமூகம் கொஞ்சம் கண் துறக்க வேண்டும் இன்றைக்கு அநாதைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் எத்தீம் என்பதாக இந்த நாட்டுல இந்த சமூகத்தில ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கிறாங்க அவங்க எத்தீம்கள் அல்ல அவங்க ஆதரவற்றவர்கள் உம்மை வாப்ப யாருன்னு தெரியாது உலகம் முன்னேறிவிட்டது சில கட்டங்களில் குழந்தைகளை குழந்தைகளை ஊத்த கொற்ற இடத்தில போலீஸ் புறக்கி இருக்கிறாங்க யாருடைய சில கட்டங்கள் ஹத்னா செய்யப்பட்டிருந்தா அது ஒரு முஸ்லீம் புல் என்று சொல்லுவாங்க அந்த பிள்ளையினுடைய பிஹேவியர்ஸை பார்த்து அந்த பிள்ளைக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும் இது ஒரு முஸ்லீம் பிள்ளையாக இருக்கும் அல்லது இது வேற பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லி இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் இந்த நாட்டுல என்ன நடக்குது எங்கட முஸ்லீம் குழந்தைகள் எங்க பராமரிக்கப்படுறாங்க மாற்று மதத்தவர்களுடைய வணக்கஸ்தலங்களில் அவர்கள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டத்தில் அவர்கள் மதம் மாத்துறார்கள் என்று சொல்லி நாங்க குறை சொல்றதில்லை நாங்க சொல்லணும் என்ன தெரியுமா நாங்க செய்யாத வேலையை அவங்க செய்றாங்க ஏன் எங்களுக்குள்ள எங்களுக்கு என்று சொல்லி ஒன்றில் ஆதரவற்றவர்கள் இஸ்லாத்துக்குள்ள நாங்கள் யாரையும் அழைக்க மாட்டோம் இஸ்லாத்துக்குள்ள யாரையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஒத்தர் மனம் விரும்பி இஸ்லாத்துக்குள்ள வந்தால் அவரை நாங்கள் வரவேற்போம் அவரை நாங்கள் கண்ணியமாக எடுத்துக்கொள்வோம் அவருக்கு நாங்கள் புகலிடம் கொடுப்போம் அப்படிப்பட்ட ஒத்தர் வந்தா அவர் அனாலே அவர் ஆதரவற்றவர் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறதா அவர் எங்க போவாரு அவரை யாரு கட்டிக்காக்க போறாங்க இப்படிப்பட்ட இடங்களுக்கு செலவழியுங்கோ அலமதுல்லா அல்லாவுடைய பெரிய கிருத்தியின் காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உணர்வுகள் உருவாகி அல்லாஹ் அவர்களை கொண்டு இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வாங்கி கொண்டிருக்கிறான் அதுல ஒன்று தான் ஹெம்மா தகவையில் அவர் இருக்கக்கூடிய தாருல் ஹசனாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பவுண்டேஷன் ஆதரவற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் சுபகானம்மா கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு விசிட் பண்ணி போயிட்டு பாருங்க எப்படி இருக்கிறாங்க இந்த குழந்தைகள் யார் இந்த குழந்தைகள் யார் எங்களுடைய குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா நாங்கள் எப்படி பதறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா நாங்க எப்படி டென்ஷன் ஆகிறோம் தாயும் இல்லை தந்தையும் இல்லை சிறார்கள் பச்சிடன் பாலகர்கள் இவர்களை அரவணைக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ராகத்து செய்வானாக அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லா செய்வானாக ஒன்று அங்கிருக்கிறது இன்னமொன்று எனக்கு தெரிந்த வகையில் அட்டுல்கமையில் ஒன்று இயங்கிக் இந்த இப்படியாக இடங்கள் ஏராளம் இருக்கிறது அல்லா சொல்லுகிறான் இந்த பணம் எத்தீன்களுக்கு கொடுங்களுக்கு அவருக்கு பதியா மட்டும் கொடுக்காம அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க ஏன் வாப்பா கேட்டுவாரு உங்களுக்கு என்ன தேவை உங்க ஏன் தொழில் செய்ய முடியாதாஹூ அழிவு செல்ல முடியும் ஒருத்தர் கேட்டுவாராரு ஒருக்க கொடுத்தாங்க ரெண்டு முறை கொடுத்தாங்க மூணாவது முறை கேட்ட சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க என்ன வாப்பா இருக்குது சொன்னாங்க என்ன வீட்டில் ஒண்ணும் இல்ல ஒரு கோப்பை தண்ணி குடிக்கிற கோப்பை இருக்குது ஒரு பொறுப்பு போர் எனக்கு சொந்தால் கேட்டார்கள்விட கூட வேலையை தந்து யாரும் அது விற்கட்டது ரகம் எடுக்கப்பட்டது சாமான ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஒரு திருகத்துக்கு தேவையான உணவு பண்டங்களை வாங்கி கொடுத்துட்டு வாடத்தில் இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு செலவுக்கு பணம் வச்சாம ஹஜ்ஜிக்கு போறது இல்லை குடும்பத்துக்கு பணத்துக்கு செலவுக்கு பணம் வச்சவ இல்லை நான் போறது ஹஜ்ஜிக்குத்தானே நான் பேத்து துவா கேட்பேன் உங்களுக்கு பணம் வந்து சேரும் அந்த ஈமானுக்கு நீங்கள் வரவான முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்துக்கு சேவைக்குரிய பணத்தை வச்சுட்டு தான் உங்களோட ஹஜ்ஜை நீங்கள் பிளான் பண்ண வேண்டும் அது ஹஜ்ஜிக்கும் அதுதான் தாவத்துக்கும் அதுதான் அது குடும்பத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு இல்ல அவருக்குடன் தருவாரு எங்கிருந்தாவது வரும் பார்த்து மனேஜ் பண்ணிக்கோங்கோ பார்த்து சமாளித்துக்கோங்கோ என்ற பேச்சு பேசவானம் அது மக்களுக்கு தீனின் மீது விருப்பம் உருவாக்கும் அது குடும்பத்துக்கு தீனின் மீது ஒரு விருப்பம் உருவாக்கும் குடும்பத்துடைய சுமையை இன்னும் சுமக்க வேண்டி வரும் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் மற்றவர்களை கஷ்டப்படுத்தியவர்களாக மாறிவிடுவோம் எனவே தான் சல்லல்லாஹ் எங்களோட வீட்டுக்கு முதலாவது ஒரு திருகத்துக்கு தேவை பணத்தை கொடுத்து தேவையான உணவை வாங்கி கொடுத்துட்டு இன்னும் ஒரு திரகத்தை கொடுத்தாங்க இதுக்கு ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு வாடாரி பேய்த்து அவர் கோடாரியை வாங்கி கொண்டு வந்தார் அதுக்கு புடி இருக்கல்ல ஹதீஸ்ல அபுதாபுல ரிவாயத்து வந்திருக்கிறது அந்த முபாரக்கான கையினால் அந்த கோடாலிக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை புடி போட்டார்கள் புடி போட்டு சொன்னார்கள் இந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு போய் நீ விறகு நான் ஆசைப்படுகிறேன் நான் விரும்புகிறேன் பதினைந்து தினங்களுக்கு இந்த பள்ளியில் நான் உன்னை காணக்கூடாது காட்டிலே தொழுது கொள்ள விறகு வெற்றி வித்து காட்டிலே தொழுது கொள் அதை தொழிலாக செய் பள்ளி இந்த பள்ளிக்குத்தான் வந்து தொழவேண்டும் இங்க ஒரு ரகாத்து தொழுதா ஆயிரம் ரக்காத்து தொழுத நன்மை அதுக்கு இதுக்குத்தானே வரோனும் என்று நீங்க நினைக்கவான விட அவங்களுக்கு நன்மை கூட கிடைச்சும் மத்தவன் டோய் தலைய சொறிந்து மத்தவன்ட போய் பிச்சை வாங்குவதை விடவும் சொந்த காலைல எலும்பி நிற்பது உனக்கு நல்லது என்ற கருத்தை சொல்லி சல்லல்லாஹு சொல்லம் தொழில் செய்யும் படியாக வலியுறுத்தினார்கள் நாங்க பிச்சை வாங்குற சமூகம் அல்ல நாங்க யாசகம் கேட்கிற கூட்டம் அல்ல இன்னைக்கு உண்மத்துல ரமதான் வந்தாலும் அது யாசகத்துக்குரிய கதவு இப்பதான் என்ன செய்வாங்க ரமதான் வர ஆரம்பிச்சுட்டு மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் இருக்கிறது இப்ப மக்கள் இப்ப மக்கள் ஒரு விசிட் பண்றாங்க என்ன தெரியுமா நோம்பு வருகிறது என்ன மாவள் இருக்கிறா என்ன மறந்துடவாணம் நோன்பு வருகிறது புள்ளையிட சுண்ணத்திலிருக்குது இதை மறந்துடவாணம் நோம்பு வருகிறது வீட்டை கட்டிக்கலோட மறந்துடவானம் நோம்பு வருகிறது அன்புக்குரிய சகோதரி இப்போதே அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை போட்டு அவங்க இருக்கிறாங்க நாங்களும் தேவையோடு இருக்கிறோம் என்ற முன்வைக்கிற அளவுக்கு இது ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது ஒரு முறையான பிஸ்னஸ் ஆக மாறிவிட்டது வேண்டும் ஒரு நாளும் யாரு தெரியுமா மக்கள்டே கைநட்டி அதே வாயிலிச்சு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இதையும் கேட்க மாட்டாங்க அவங்கள்ட இருக்கூடிய பத்து நித்தனத்தின் காரணமாக அவங்களை வெளித்தோட்டத்தை பார்த்தா இவங்களும் எங்களைப் போல பணக்காரர்கள் தானே என்று சொல்லி பணக்கார வம்சம் பணக்கார சமூகம் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வெளிப்படுத்தாமல் தன்னுடைய பத்து நித்தனத்தின் காரணமாக தன்னுடைய கஷ்டத்தை மறைத்து காட்டுவார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அல்லா புகழ்ந்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சுபான இவைகளை எல்லாம் குரானில் சொல்லிக் கொண்டு போய் அடுத்ததாக சொல்லுகிறான் தொழுகையை கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கொடுங்க அதே போலதான் அடுத்த கிழமை தொடருவோம் எங்களுடைய சமூகத்தில் சிறையில் வாழக்கூடிய சமூகம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு அவர்களுக்கு கட்டப்பட வேண்டிய அந்த பணத்தொகையை கட்டி நாங்கள் எப்படி அவர்களை ரிலீஸ் பண்ணலாம் எப்படி அவர்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வு கொடுக்கலாம் அவர்களை எப்படி சமூகத்தில் கொண்டு அவர்களை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் சந்திக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பணம் இங்கெல்லாம் செலவழிக்கப்பட வேண்டும் இவைகளை பற்றியெல்லாம் குரான் கரைத்திருக்கிறது தொழுகையை பற்றி நாங்கள் பேச வந்தோம் தொழுகையை பற்றி அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் நலவு இல்ல இல்லாமசுவாசம் கொண்டவர்கள் அதுக்கு பணத்தை பற்றி சொன்னான் அதுக்கு பிறகு அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லுகிறான் நிலைநாட்டுகிறார்கள் அல்லா சுக இந்த இடத்திலிருந்து வார அடுத்த வரக்கூடிய வாரத்தில் தொட அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவான வர வரும்